அஞ்சு பேர் அது எப்படியும் கண்டுபிடிச்சா தெரியல பக்கத்துல மூணு பேர் வர்றாங்களா மேல ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டா அந்த மாதிரி அந்த மாதிரி அஞ்சு பேர் போனோம் ஏன்னா யானை எல்லாம் கொஞ்சம் வலிமையானது அல்லவா அதை குளிக்கப்படுத்தணும் அதனால ஒரு தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கப்படுத்த வச்சு உண்மையாவே யோகியதையா தேய்ச்சி குளிக்கப்படுத்தணும்னா கையா அசந்தும் போடும் நம்ம உடம்பு தேய்க்கவே கஷ்டப்படுது அந்த டிரைவர்கள் பாவந்த முன்னால தான் கண்ணாடி அந்த டிரைவ் பண்றதுக்கு முன்னாலு தொடச்சுக்கிட்டு இப்ப முன்னெல்லாம் தொலைக்கிறதுக்கு ஆள் இருந்தது இப்ப கிடையாது பாவம் டிரைவரே தொடைச்சுக்கிறாங்க உள்ளயும் அவதான் மழை கடை இங்க உள்ள தேய்ச்சி முன்னால தேய்ச்சியா எங்கேயாவது விட்டுட்டா பஸ் என்ன ஆகிறது முடியாது அது மாதிரி தேய்ச்சோம்னா அஞ்சு பேர் போறான் இதோ யானை சென்றது நீராட்டப்பட்டது நீராடி வருகிறது வந்து இப்ப பாகரம் வருகிறார்கள் இதே நேரத்தில் இவரும் மலர்படுத்திக் கொண்டு கூடை எடுத்துக்கொண்டு அந்த தெருவில் வருகிறார் இப்பொழுது சிவகாமி ஆண்டாரம் வருகிறார் இப்பொழுது அந்த யானையும் வந்து கொண்டிருக்கிறது ஒளியும் ஒலியும் ஒலியும் இதை கடந்து அப்படி போனார் இதை யானையை கடந்து அப்படி போற யாரு சிவகாமி கொஞ்சம் ஒதுங்கி இதுங்க தெரியும் இருக்கு கொம்புளதற்கு ஐந்து முழம் குதிரைக்கு பத்து முழம் பெம்புகரிக்கு ஆயிரம் தான் வேண்டுமேன்னு ஒரு பாட்டு யானையை கண்ட ஒரு ஆயிரடி வலிகை போடாண்டார் பாரு விலங்கினுடைய அந்த ஆற்றலை தெரிஞ்சு இதெல்லாம் அறிவியல் தான் அறிவியல் தான் கொம்புலதற்கு ஐந்து தலையில கொம்பு அஞ்சு தாண்டிடு குதிரைக்கு பத்து முழம் பாஞ்சு கிஞ்சி பண்ண வெம்புகரி ஆயிரம் தான் வேண்டுமே இதெல்லாம் விலங்குகள் சொன்னார் ரெண்டு கால விலங்கு இருக்கு தெரியுமா ஆமடா இந்த துஷ்டனா இருக்க அவன் விலங்கினும் சபை குறிப்பினரும் நீக்குகே இப்படியாக ரொம்ப ஒதுங்கி போனார் இந்த யானைக்கு திடீர்னு மதம் பிடிக்கும் எனக்குமே எப்படி இப்படி பார்த்தது போனாரி எட்டதான் போனார் போனவர் இது என்னார திரும்பிச்சு திரும்பினோட அப்படி அந்த துதுக்கிய எடுத்துக்கிட்டு ஆனும் ஒரு புள்ளி புரிஞ்சிச்சு பாகர் புரிஞ்சுக்கிட்டாங்க கையில இருக்கிற இதெல்லாம் வச்சாங்க அதெல்லாம் அவங்க யானையுடைய அந்த மொழிகளை கொண்டு எல்லாம் சொல்லி தான் இருக்காங்க ஒன்னும் கேட்கல பாகருக்கு எல்லாம் இப்படி யானை இந்த மாதிரி இது கெழ்ச்சிக்க தெருவோட போவானா சொல்லிவிட்டா ஏன்னா யானை தெருவோட தான் ஒரு சந்துல போனார் இந்த யானை என்ன பண்ணிச்சு சந்துக்கு போச்சு போன ஆஹா வந்துட்டு யானை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மழை சாத்தி ஓட முடியும் பின்னால தொங்குதா அந்த பூ கூட அது அப்படியே பிச்சுது அது ஒரு கெட்ட ஜாயத்தனம் இருக்கு எதும் பிக்கும் காலில் போட்டு மிதிக்கும் அது ஒரு பெரிய அது அது அந்த அந்த விலங்குக்குன்னு இருக்கிற அயோக்கியத்தனம் என்ன பண்றது இறைவன் படைப்பில் அப்படி ஒரு சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுவார் நான் சில பாட்டு எல்லாம் அப்படியே தள்ளிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னார் ஒரு பரியாய சொல்னா பெருமாணி பெருமானி இப்படி நடந்து விட்டதே என்பது இரக்கத்தோடு கூடி அழைக்கிற சொல் கா என்ூரிய சிவதா எளியார் இறைவா சிவதா எடுக்கும்போது என்ன சொன்னார் பெருமானி நீ அந்த காலத்துல ஒரு யானையினுடைய தோலை உரித்து போச்சுனா என்பது வரலாறு இருக்குப்பா அன்னைக்கும் உனக்கு இடையூறு பண்ணா அந்த யானைதான் இன்னைக்கு எனக்கு இந்த யானையா வந்து எனக்கு இந்த மாதிரி பத்தியா பூக்குடலை தீர்த்து விட்டது என் ஈரூரியாய் சிவதா சரி அந்த யானை அப்படி இருக்குது நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் எனக்கெல்லாம் யானைத்திற்கு வலிமை உண்டா கிடையாது அதனால எங்களுக்கெல்லாம் எளியவர்களுக்கெல்லாம் எளிய ஒரு சார்பில் இருக்கிறவர்கள் நீதானப்பா எழி ஆர் வலி யாம் இறைவா சிவதா எங்கள் போன்றவர்கள் நீ தானப்பா துணையா இருக்கணும் அழி யார் அடி ஆர் அறிவே சிவதா தெளிவாரமுதே சிவதா சிவதா ஆரும் அறியும் அணியும் தடை மேல் ஏறும் மலரை கரி சிந்துவதே பெருமானி இந்த பூ நான் எடுத்துட்டு போறல வீட்டுக்கேட்டுக்கு மனைவி பறிச்சுட்டு போகல பிள்ளைகளுக்கு படிச்சுட்டு போறேன்னு இல்லை பெருமானும் உனக்கெல்லாம் பறிச்சிட்டு வந்த உனக்காக பறித்து வந்த மலர் இந்த யானை சிந்துவதா என்று இப்படி சொன்னார் வேறுள் இப்படி சொல்லி சீரும் சீலையாய் சிவதா சிவதா என்றெல்லாம் சொல்லி அவ் வருந்தினாராம் இந்த வருந்திய வருத்தம் சிதா சிவதான்னு சந்த வருந்திருக்கார் பாருட்டார் எத்தன்னை எந்த சந்திலையோ எந்த நடமாட்டம் இருக்கிற இடத்துலயோ அடியவர்களுக்கு ஒரு தீங்குன்னு சொன்ன என்னது ஆடாதன ஆடுத்த போது பழசு ஏதேன் துன்பினர் இருந்தால் கையில என்ன இருக்கு போய் எடுத்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டிய கையிலேயே வச்சிருப்பார் இலைமலிந்த வேல் நம்பி இல்ல கையில வச்சுட்டு இருக்காரு ஒரு பெரிய சத்தம் போக என்ன பெரியவங்களே என்ன பண்ணுது அந்த மலரை மேய்ச்சிட்டு அஞ்சு பேரால முடியல அடக்க முடியல அரியவரை ஒண்ணிஞ்சு முடியாது பூக்கூட இழந்துட்டு சிவனின்னு கையில தண்டு மட்டும் வச்சுக்கிட்டு சிவதா சிவதா நான் இன்னுமே போய் என்ன பிரயோஜனம் உன் கோயிலுக்கு வந்து நிறைய மலர் எடுத்துட்டு விடுவேன் உன்னை சிங்காரித்து உன்னழகு பார்க்க முடியும் இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்பா இந்த மலர் இல்லாம வந்து என்ன பயன் என்று இது அலம்பரது அவ்வளவுதான் பார்த்தார் கையில் என்ன இருக்குது கையில இருக்கிறது அருமையான அந்த இலைமலிந்த வேல்வா அதை எடுத்த அந்த யானையை முதல்ல ஒரே குத்துதான் கீழே பேர் கூடவே பின்னாலே வந்த பாருங்க ஐந்து பேர் உடன் வந்தவர்கள் யானை ஐந்து ஒண்ணு ஆறு ஆறு முடிவு ஆனா எங்கேயும் போயிடல தப்பினார் அப்படிங்குறது தப்புதலோ தலைமுறைவாத இருபதாம் நூற்றாண்டில் இதற்குள்ள செய்தியை அப்படியே பறக்குது எங்க அரசனுடைய யானை இல்ல யாருக்கும் சார் அரசனுடைய யானையை போய் ஒரு அவர் அவர்லாம் கொண்டு சொல்லிட்டு நேராக இதோ அரண்மனை வாயிலோயே வாயிலோயே அதோட போடாது அரசே தெரிவிப்பாயே அப்படி உன்ன நம்முடைய பட்டத்து யானையே இந்த நகரிலேயே இருந்து ஒருவர் வந்து அழிக்கிறார்னா வேற யாரும் இருக்க முடியாது பயவன் இருக்கான் அல்லவா எனவே எடுவாள் தொடுப்போர் எல்லாம் யானை புறப்படுக குதிரை புறப்படுக காலாற்படை புறப்படுகிற ஒரு நொடி நால் வகைப்படைகள் இது ஒரு நால் வகைப்படைகள் அருமையா யானை மேலி போடுது பல பேர் இருந்து யானையை கொண்டிருப்பாங்க போய் ஆனா யார் இருக்கு தலைமறைவாகவில்லை தலைமறைவல்ல நிற்கிற இவர் வந்தது யானை அப்படி ஒரு நம்பிக்கைக்கு உரிய அடியவர்களாக இருந்தார்கள் அரசனும் அடியவர் அரசனும் அடியவர்கள் மீது அவ்வளவு பெற்றுக் கொண்டிருந்தான் அடியவர்களும் அந்த நம்பிக்கைக்கு உரியவராக நடந்து வந்தனர் அண்டர்லைன் தான் அதுக்கு என்ன பண்றது ஆமா ஆமா அது அண்மை காலம் பார்க்கணும் சொன்ன நம்ம இதுலதான் பிரேமா அந்த அந்ததுன்னா இப்ப சர்ச்சையிலையும் இருக்கு இல்லமா சிவஜீவு அதனால இப்ப சாமியா இப்ப ரொம்ப அரிசாமியாகி போயிடுச்சு அப்படி ஆயிட்டு அப்படிதான் இப்படி அரசன் எனவே அரசனும் அடியவர் மீது பற்று அடியவர்களும் அந்த பற்று வைப்பதற்கு எதுவான நம்பர் குறியவர் வீரராக இருந்தவர் நம்புதர் குறியவர்களாக இருத்தானாம் பார்த்தாராம் இவர் நிற்கிறார் கையில வேல் இருக்குது யானை மாண்டு கிடக்கு இதெல்லாம் கிடக்குது அவர் தான் இங்கிருக்கே பக்குன்னு யானையை விட்டு இறங்கினாரான் என்ன முடிவுக்கு வர்றார் அவர் விசாரிக்கல யாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பட்டத்து யானையை யாரோ ஒருவர் சொன்னது யார் எவருன்னு சொல்லல இங்க பார்க்கும் போது அந்த அடிவரை பார்த்தார் எரிபத்தரை அருமையா திருநீர் பொலி ஓடு இருக்கு கையில மட்டும் வேல் இருக்கு இவர் தான் கொன்றாருங்கிறதையும் தெரிஞ்சுட்டாங்க கீழே இறங்குனார் இறங்கும் போது ஏன் இறங்கினார் கூழையணி காதினானுக்கு அன்பராம் கூணத்தில் மிக்க இந்த பாட்டை படிக்கணும் துறைவுகள் எல்லாம் ஆமா ஆமா கூழையணி அன்பராம் ஆ பெருமானுக்கு அடியவரா இருக்கிற இவர் தான் நம்ம யானையை கொன்றது ஏதோ இந்த யானை தான் தப்பு பண்ணிருக்கணும் இல்லன்னா அடியவர் பண்ணுவாரா பண்ணுவாரா பண்ண மாட்டா அடியறாயினார் நீரும் உருத்ராமணிந்த அடியராகினார் என்பார் எந்த தீங்கும் எப்பொழுதும் எள்ளளவும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எங்க இருந்தது அரசு அளவில் இருந்தது அரசு அளவில் குழைய நீ காதி நானுக்கு அன்ப ராம்குணத்தின் மக்கார் பிழைப்பாடி அன்றி கொள்ளார் பிழைத்தது உண்டு நம்மையான ஏதோ தப்பு இருக்கு இந்த பயலும் பண்ணியிருக்கான் இருக்கு ஐயையே இந்த அஞ்சு பேர் வந்தாங்க இவ்வளவுதான வெறும் பிழைத்தது உண்டு என்று உட்கொண்டு ஏதோ தப்புனு சொல்லிட்டு உடனே பார்த்தார் விசாரிப்பே இல்லைன்னு அதாங்க இருக்கிறது விசாரிப்பே இல்லாம யானையை விட்டு இறங்கி உடனே அந்த யானை தேனி எல்லாம் ஐயா ஏ எல்லாம் அரண்மனைக்கு எடுத்து நினைச்சது வேற நடந்ததுக்கு போகலாம் அரண்மனைக்கு போலாம் அரண்மனைக்கு போலாம் எல்லாம் இப்ப தான் வந்த யானே தங்கூட இருக்கிற ஓரிரு மாண்டு மிகு அதுதான் தாமம் தான் இருக்கு அங்க கூட என்ன நடந்திருக்கலாம் அதெல்லாம் கூட இவரு என்ன குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்க பிழைப்படின்னு அன்றி கொல்லோ இதுக்கு எந்த உச்ச நீதிமன்றம் அடுத்தது காட்டும் பழிஞ்சு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் முகத்தில் முதுக்குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் முந்திரும் ஐயப்படாத அகத்தது உணர்வானி தெய்வத்தோட போல தனியோ கொள்ள சொல்லாம் அப்படிலாம் எனவே அந்த முகத்தையும் அதையும் பார்த்து இவர் இப்படி முடிவுக்கு வந்துட்டு உடனே மாண்புமிகு அமைச்சர் எல்லாம் நிக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒண்ணும் கூட கேட்கல அங்கே தெருவில் நான் பாட்டு தள்ளிட்டேன் பாடலா தள்ளித்த அப்ப சொல்லுகிறார் ஆமா மைத்தடம் குன்று போலும்த கலர் எதிரே இந்த மைத்தவர் சென்ற போது வேறொன்றும் பூதாவிட்ட அர்த்தவம் உடைய ஞானின் பெரிய முரு அந்த கரூர் பெருமானுக்கு வணக்கம் செலுத்திக் கொள்றேன் பெருமானி நீ கொடுத்த எனக்கு புண்ணியம் நல்ல வேலை இந்த யானை இந்த ஏதோ இங்க மலர் சிந்தி கிடக்கு நல்ல வேலை யானையும் பாகர இறந்தாங்க இந்த யானையினால இந்த அடியவருக்கு ஏதேன்னு நேராம விட்டாரே ரெருமானி ஈசனடி போற்று எந்த அடி போற்றி தேசன அடி சிவன் சேவடி போற்றி என்று இவருக்கு வேற ஒண்ணும் நிகழாம அடியுடாம நல்ல வேலை யானை இறந்தது தப்பு பண்ண யானை இறந்தது அருமை அருமை மாண்டவன் கொடுத்த கருணை அல்லவா இது என்று சொல்லி வேறொன்றும் பூதாவிட்ட அத்தவம் உடைய ஆணியின் அம்பலவானேன் என்கோரோ ஒரு பெரிய அடியவர் நம்முடைய பட்டத்து யானையை கோவிக்கிற அளவுக்கு பட்டத்து யானை நடந்திருக்கு கூட பாகரம் இருந்திருக்கிறான் அதனால பிழைய எங்கே இங்கே இருக்கு நம்முடைய அரண்மனையில் இருந்த பெரியது அதனால சுவாமி இது மனசில் நினைப்பு இறங்கும் போது இந்த நினைப்பை நம்முடைய எப்படியோ ஒளியும் ஒளியில நம்முடைய சேர்க்கரை எடுத்தார் இனிதான் பேச போறார் என்ன பேசுகிறார் எதுக்கு சரிந்தவர் தம்மை நீக்கு அன்பர் முன் சென்று இதோ பொழுது எடிவத்திருக்கிறார் அப்படி வணங்கிட்டே போறார் தோடுது சென்று அறிந்தேன் அடியேன் என நான் தான் வரும்போது சேனை படையெல்லாம் திரட்டிட்டு வந்துட்டார்ல அப்படி திரட்டிட்டு வந்தது ஒரு தப்பு இந்த அடியவர் ஒருவருக்காகவா அத்தனை சேனை வந்தது இரண்டாவது சேனை வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை விளக்கிறான் அடியேனங்கு கேட்டது ஒன்று அரண்மனையில் அடியேன் கேட்டது வேற ஒண்ணு அதனால இதெல்லாம் வர நேர்ந்தது ஏன்னா இதெல்லாம் வர நேர்ந்தது கூட மன்னிப்பு போ அடியே நங்க கேட்டதொன்று அதுதான் நிற்க அது என்ன கேட்டேன் அதெல்லாம் சொல்லாம நேரம் இல்லை சொல்லவும் கூடாது எனக்கா காப்பியம் வேகத்துல போகுது இறந்து கிடக்குது நிக்கிறார் அடியவர் இவருக்கு என்ன குடிப்புன்னா அடாராடா நம்ம அருமநிலை இப்படிப்பட்ட ஒரு யானையும் பாகனையும் இருந்து இந்த அடியவருக்கு ஊர்வத்திய போயிட்டு தான் இருக்கு அதை அடித்திருக்கிறார் நல்லவேளை அவர் அறியாம நல்ல வேலையை செய்து என்று பரபரக்கிறார் அங்க போய் அங்க என்ன நடந்தது என்ன சொன்னா வாயில் ஓயே சொன்னு கேட்க கூடாது அங்கு கேட்டதொன்று அதுதான் நிற்க அது கவிதை அது கவிதை எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லாமல் விடுக்க வேண்டும் என்பது தெரியும் இங்க போய் சொல்லிட்டு கூட அடிக்கிட்டு அதுதான் நிற்க என்ன சொன்னார் வறுமை மறிந்த அயக்காளித்தின் குற்றம் பாகரோடு இதனை மால ஏறிந்தே போதுமோதான் பெருமானி இந்த யானையோ மற்றவங்களோ செய்த குற்றத்திற்கு இந்த யான அழிந்தது போதுமா தன்னையும் செய்யணும் இருக்கார் அந்த எரிந்ததோ போதுமோதான் என்ன நினைச்சிட்டு அதுக்கு மேல இவர் சொல்றதுக்குள்ள அவரே அவர் சொல்றாரு யாரு எரிபத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் என்ன சொன்னார் மாதங்கம் தீங்கு செய்ய வருக்காரர் தாமும் ஈதங்கு கடாவு வாரும் விலை பட்டார் ஈதங்கு நிகழ்ந்தது என்றார் விசாரிச்சுதான் சொல்லணுமா இல்ல வேற ஒண்ணும் மன்னிக்கணும் இந்த சிவகாமியாண்டார் பூக்கூட எடுத்திருந்தார் அதை வந்து மறிச்சது ஆனா நான் வந்து ஒரு ஒன்னார் பாவோம் ஆனால் அதுக்குள்ள எல்லாம் பறிச்சு கேட சிந்தது அந்த யானையோ யானையோ வைத்திருக்கிற பாகரலோ இது அடக்கம் திறமை இல்லாமல் போனாங்க யானையும் செய்தது ஆதலால் இந்த ஐந்து பேரையும் வக்கீல் வழக்கறிஞர் நினைக்கிறோம் நம் கூடுமான வரைக்கும் அவரவர்கள் விண்ணப்பத்தை நேரிலேயே சொல்லும் முடியாத அமைப்பு இந்த வழக்கறிஞர் மூலமா எல்லாமிருந்து கொஞ்சம் கூட நீதிமன்றங்கள் விரைந்து வேலை செய்யலாம் செய்யலாம் மன்னிக்கணும்ன்னிச்சு பகையும் சண்டை போடுவானா அந்த காலத்துல நான் வர்றேன் பேசுறீங்க வேணாங்கிருவள்ளுவர் காலம் இப்ப பகையார் அரியர் கதவை சாட்சி அவை அஞ்சாதவர் எளியர் எல்லாம் பேசுறேன் இது பேசறது உடனே சொன்னாராம் சொல்லிவிட்டு என்ன சொன்னார் அங்கனரடியார்தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கீது தன்னால் போதாது அப்ப விஷயம் சொல்லிவிட்டார் இவ்வளவு பெரிய தப்பை செய்த இந்த தவறுக்கு யானையும் பாகர் மட்டும் அறிந்தால் போதாது என்ன என்ன செய்யணும் என்னையும் கொல்ல வேண்டும் ஒரு சங்க பாட்டு ஒண்ணும் அது வேடிக்கையா சொன்னாது அது வினையா சொல்றேன் பாரு பெண் கன்னி பெண்ணா வந்தாலாம் தெருவில் இவனும் போயிருக்கிறான் பார்த்த உடனே அவன் அந்த கண் நோக்கி இவளுடைய அந்த கருத்தையே அழித்து விட்டானான் யாரு இந்த ஆன்மகனுடைய கருத்தை அழிச்சு விட்டாலாம் அழிச்சிட்டு நின்னை தெருவில்லை போதை விட்டு நுமரும் தவறில வயசு பெண்கள் எல்லாம் தெருவில் தானா நீங்க பாட்டுக்கு வரீங்க எத்தனை ஆன்மகன் உங்களை பார்த்து நாங்க எல்லாம் கருத்தழிஞ்சு போனோம்னு தெரியல நீ பாட்டுக்கு வரீங்கல்லமா உன்னை சொல்லி குற்றம் இல்ல நின்னை போதர விட்ட நுமரும் தவறில்லை இந்த மாதிரி ஒரு வயசு வந்ததுன்னு சொன்னோட வீடங்கி வாசடங்கியிருந்த வெளியில போக சொன்னாங்க பாருங்க அவங்க கூட தப்பு இல்ல சீலா சூடும் என்ன செய்யணும் ரொம்ப வீட்டில் ஆடவர்கள் இல்லாமல் இருந்து தான் தான் அந்த வேலைக்கு போகணும் போனாதான் முடியுங்கிறதுக்கு மட்டுமே பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரணும் அந்த கட்டத்தை கூடுமான வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆடவர் உலவாக்க கூடாது என்ன சரஸ்வதி பூஜையா வேணும் நாளைக்கு பேசாம இருந்தா என்ன பண்றது நீங்கள போயிட்டீங்களா நான் என்ன பண்றது வேற யாரும் ஆளும் இல்லையா நான் தான் கடைக்கு போக வேண்டியதா போச்சு என்று சொல்லும்படியான அமைப்பும் ஆடவர் செய்யக்கூடாது ஆமா ஆமா செய்ய அப்படி தவிர்க்க இயலாத நெல்ல தெருவில் புறங்கடை போதவிட்ட நுமரும் தவிர ஒன்னு சொல்லியும் இந்த மாதிரி வயது வந்த பெண்கள் தெருவில் போகும்போது என்ன செய்யணும் அரசு ஒரு ஆணை வைத்திருக்கணும் என்னன்னா ஒரு முன்னாள் ரெண்டு பேரை வச்சு ஐயா ஒரு கன்னி பெண் இளையவள் வருகிறாள் அதனால் அவரவர்களும் ஆடவர்கள் வெளியில் வராமல் வீட்டுக்குள் சென்று விடுக என்று அடிக்கணுமா இப்படி ஒரு கழித்தவை பார்த்து குற்றம் இல்ல உன்னை தெருவில் சொன்ன உங்க சுற்றத்தாரு குற்றம் இல்ல என்ன அரசன் ஒரு உத்தரவு போட்டு கன்னி பெண்கள் தெருவில் வந்தால் ஆடவர்கள் என்ன பண்ணுவோம் அவங்க வீட்டில் உள்ள போய் கதை சாத்திங்கன்னு சொல்லணும் பறையறைந்தது செல்லற்க என்ன இரையே தவறுடையான் எது போல நிறைய நீர்க்கு விட்டாங்க ஒரு அருமையான குறிப்பு அதான் இங்க முக்கியம் இந்த மாதிரி ஒரு யானை என்னைக்குமே குளிக்களிக்கப்படுத்தி போன கொஞ்சம் யானை வருதுன்னு சொல்லிட்டு விலங்கு இல்லவா ஐயா யானை வந்து அப்ப யானையை அழைச்சிட்டு போறவங்க எப்படி அந்த முன்னால வந்தது மாதிரி அந்த டமாரம் போட்டு போகணும் அது போல கன்னி பெண் வந்தா டமாரம் போட்டு போகணும் அப்படி செய்யாத இறையே தவறுடையான் நேரம் கூப்பிடுற அரசி தொகைப்பாட்டு அது மாதிரி இங்கே இறையே தவறுடைய அங்க கூட பொன்செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் இந்த வரிக்கெல்லாம் எதாவது மதிப்பு இருக்க இந்த மாண்புமிகளாம் படிக்க வேணாமா அரசியல்வாதியெல்லாம் படிக்க வேணாமா பொன்செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் இன்று யானே கல்வன் அப்போ திருடியவன் மட்டுமல்ல தண்டனை கூறியவன் என்ன அர்த்தம் பின்ன ஆராய அரசனும் குற்றவாளி எனவே எந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளும் சரி உண்மையான வழக்கு தீர்க்கை சரியா தீர்க்கவில்லை அனுப்பி தகுதி இல்லைன்னு சொன்னா அவருடைய குற்றவாளி உள்ளதெல்லாம் யானை கல்வன் கெடுகு என்ன ஆயுள் இந்த இலக்கியத்தினுடைய செய்த வேலையை உண்மையா சொல்லுங்க ஒரு காலத்து மாப்பி சொல்லும் இல்ல சொல்லி தொலைச்சாலும் அடிய சொல்றதில்லை அந்த வரியல இளங்கோடிகளுக்கு இருக்கிற மாண்பு இருக்கடா மக்குப்பேலா பொன் செய்ல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசும் இது என்ன விளங்குலையாது எல்லாரும் யானே கல்லூ அன்பதை காக்கும் இந்த இது என்னது என் முதல் கெடுத்தது கெடுகையின் ஆயுள் என்று மதை வெயிர் தேடினல் போல் பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் இந்த இலக்கியம் செய்யாத வேலையை இந்த இலக்கியம் எல்லாம் செய்யாத வேலையை நீங்க செஞ்சிட்டீங்களே ஆனா இந்த இலக்கியம் என்ன செய்யல பெருவுக்கு போல ஒரு மாப்பையை சொல்லிட்டு மனுஷன் ஒரு சிலம்பொழி செல்லப்பன் பேரும் பேசினாங்க இப்ப இருக்குல்ல ஒரு செலவொழி செல்லப்பன் நாங்களாம் வெறும் அறையிலேருந்து கூப்பிட்டு பேசுனா பேசுவோம் சிலப்பதி யார்டு இங்க நாங்களா போன போனார் இவரும் போனார் திருக்குறள் ஏதோ கிராமத்துக்கு போயிச்சு அவரும் போனார் சில பேரும் போச்சு வெறும் போனார் அடிக்கடி நினைக்கிறது மாப்போசிய தெரிந்த வரும் நல்லா இதெல்லாம் இருப்பாரு அங்கனராடி தம்மை செய்த அபராதத்துக்கு இங்கு இது தன்னால் போதாது என்னையும் கொல்ல வேண்டும் இதெல்லாம் ஒரே சொல்லணும் வேண்டாமே என்னையும் கொல்ல வேண்டும் சிவஜிவு ஒரே வேணாம் மங்கள வாழ்வாள் கொள்கை வழக்கு மன்ற இது ஆம் என்று அப்படி அரியனையும் கொல்ல வேண்டும் ஆனா அவ்விடத்தில் உங்க திருக்கரத்தில் இருக்கிற வாழினால் செய்யப்படாது ஏன் அது புனித வாழ் மங்களமான வாழ் ரொம்ப புண்ணியம் இல்லாதவன் குறை உடையவன் அந்த வாளை கொண்டு செய்யலாம வேண்டாம் இது ஆம் என்று தங்கையில் இருக்கிற வாழை அவர்கிட்ட கொடுத்தாராம் சில திரைப்படங்கள் ஏதாவது கொஞ்சம் அட்டை கத்தி கொடுத்து அந்த மாதிரி படமும் இல்லை இதுல என்ன தெரியுதுன்னு கேட்ட இது இவர் கொடுத்தது வேற எதிரிக்கு கத்தி இல்லாத போது தான் சண்டைப்பட மாட்டான் இணையா இருந்ததும் சண்டை போடணும்னு ஒரு அறம் இருந்தது அது ஏதோ இந்த படை காலத்தில் எம்ஜிஆர் படம் இந்த மாதிரி படத்துல ஏதேனும் கட்டி அட்டை கட்டியை கொடுத்துட்டாலும் சண்டை போட்டுருக்கு அந்த மாதிரி படங்களும் இல்ல போல இருக்கு நான் பார்த்து நம்ம பழையோகம் ஆச்சு என் வாழ்நாள்ல திரைப்படம் பார்த்து மூணோ நாலோ படம் பார்த்துருக்கிறேன் அவ்வளவுதான் இயல்பிலேயே இளமையிலேயும் எனக்கு என்னமில்லை அதனால மங்கள மடு வாழ் கொள்கை வழக்கம் என்று இது என்று அதனால அவ்விடத்தில் தங்கள் கையில் இருக்கிற அந்த வாளினால் கொள்ளக்கூடாது இதுதான் தகுதி என்று சொல்லி தன்னுடைய வாளை கொடுத்தாலாம் அவர் என்ன பண்ணுவார் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தர் என்ன செய்வார் சுடர்வால் நீட்டும் பேந்தனை நோக்கி கட்டீன் இவ்வளவு அற்புதமான அடியவர் அரசராயிருந்து அரண்மனையிருந்து இப்படி செய்யறார் அந்த யானையும் இப்படி பாகரம் இப்படி இருக்கிறாங்க சரி திருவருள் ஆனாலும் அந்த மில் புகழான்கு அளவின்மை கண்டேன் இப்படி ஒரு இறைவு பக்தியும் அறியவர் மீது இருக்கிற பக்தியும் உண்மை உணர்ச்சியும் அதனால் என்ன செய்ய தந்த வாழ்வாங்க மாட்டார் இங்கதான் நம்ம ஒளியும் ஒளியில காட்டினான்னா இந்த இடத்துல அவன் வேலையே வேலை செய்யணும் காட்டினான் காட்ட போறது இல்ல அல்லவா இப்படி சொல்லிக்கொண்டே அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார் வாழை அப்படி கொடுத்து நீக்கிறார் யார் அரசர் இவர் என்ன பண்ற தங்க இலியும் உணர்ச்சி அலைகளே ரொம்ப போற்றார் அது வாங்காம இருக்கலாம்னு தான் நினைச்சார் உடனே வாங்கிட்டார் தன்னைத்தான் கொல்லும் என்று மனசை அப்படி காட்டணும் எப்படின்னா யோகிதா இருந்தா ஒலியும் ஒலியில காட்டலாம் அந்த உணர்ச்சியில நான் நடக்க ரொம்ப வேலை செய்யணும் ரொம்ப வேலை செய்யணும் இதெல்லாம் இலக்கியம் நேரடியா பாக்குறமே தன்னைத்தான் கொல்லும் என்று ஒரு கணம் வாங்காம இருந்தார் இன்னொரு கணம் வாங்கிவிட்டார் ஒரு கால் அந்த வாழ் எடுத்து தன்னைத்தானே திறந்து விட்டார் என்று என்ன பண்ணார் சிந்தையால் உணர்வுற்று அஞ்சி வாங்கினார் எதுக்கு சுவாமியின் தீங்கு தீர்ப்பார் அவருக்கு வர வேண்டிய தீங்க ஒரு கால் தன்னைத்தான் கொண்டு விடுமோ என்று கருதிய மனசினால அதை வாங்கினார் இப்ப இவருடைய முகம் அவருடைய முகம் அவருடைய முகம் எப்படி இருக்கும் எடுத்துக்கொண்டார் வெட்டி விடுவார் நம்முடைய பிழை முழுமையாக நீங்கும் என்பது யாருக்கு மகிழ்ச்சி சோழருக்கு இப்ப சோழர் முகத்தை பார்த்து அப்போது அளந்த செந்தாமறையினை வென்றதம்மா அப்படி காட்டணும் யார் முகத்தை அந்த பொரிச்சவர் முகத்தை ஆனா இவர் முகத்தை ரொம்ப கவலையோடு கூடிய முகமா காட்டணும் எழுபத்தெருமுக எழுபத்தெருமுக அதனால என்ன செய்தார் வாங்கிய தொண்டர் முன்பு மன்னனார் தொழுது நின்றே ஈங்கிது தன்னை ஈங்க என்னை வாளினால் கொன்று என் வீடை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்யப்பட்டனன் இவர் வாழ் நன்றி சொல்றாரு யாரு அந்த மலந்த முகத்தோர் போல சொல்ற பெருமானி என் வாழ்நாள இது மாதிரி ஒரு நான் உதவி செய்தவர்கள் இல்ல நல்லவேளை என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு என்னை கொள்வதற்காக இந்த வாழையும் வாங்கிக் கொண்டீர்கள் உங்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கம் திருவடிகளுக்கு என்னுடைய நன்றி எழுமை எழுபரப்பும் உள்ளுவேன் நன்றி மறக்க மாட்டேன் பயன் தூக்கார் செய்த உதவி பயன்தூக்கின் நன்மை கடலில் பெருது செய்யாமல் செய்த உதவி பையவும் அரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மான பெருது ஆடார் ஆடார் ஆடார் நன்றி உளி்சி யாரு அந்த போலிச்சோடு அப்ப மலர்ந்த முகத்தோடு இவ்வளவு அந்த நன்றி உணர்வும் வந்தது வாங்கிய தொண்டர் முன்பு மன்னனார் தொழுது நின்றே ஈங்கனை வாளினால் கொன்று என்பு இழை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்யப்பட்ட பால் என்று இப்படி சொல்லி மலர்ந்த முகத்தோடு நன்றி சொல்றாராம் அப்ப சொன்னா அவன் இப்ப யார் தெரியுமா எரிபத்தர் மூத்த காட்டினார் அவர் மூத்தல் என்ன இருக்கு வன்பேரும் கலிருப்பாகர் மடியவும் யானை மாய்ந்தது அஞ்சு பாகர் மாய்ந்தார்கள் இவையெல்லாம் மாய்ந்த பிறகு கூட உடைவா ஆளை தந்து என்பேரும் பிழையினாலே என்னையும் கொள்ளும் என்னும் அன்பனார் தமக்கு தீங்கு நினைத்தனன் அடார அடாரா இவ்வளவு பெரிய அன்பராக இருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பருடைய யானையும் இப்படிப்பட்ட ஒரு அன்புடைய பணியாளரையும் கொண்டு விட்டனே என்று இப்ப நான் தான் தப் பண்ணணும் என்று கருதி இவர் கருதுகிறாராம்